வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி செய்தி சேவை பிப்ரவரி 1 இரண்டாயிரத்தி தை மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் சென்னையில் நேற்று நடைபெற்ற காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கும் விழாவில் கலந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பதக்கங்களை வழங்கினார் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டியவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் மின்சாரம் வழங்கக்கூடாது என மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் மரக்கன்றுகளை நடும் மாணவர்களுக்கு இரண்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார் ஓமன் நாட்டில் வீட்டு சென்ற தனது தாயாரை அங்கு சித்திரவேதை செய்து இந்தியாவிற்கு வர முடியாதபடி கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவதால் தாயாரை மீட்டு தரக்கோரி இளைஞரொருவர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார் கொங்கு தேசிய கட்சி சார்பில் இரண்டாவது உலக தமிழர் கொங்கு பேரவை மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரி போடப்பட்ட பொதுநல வழக்கில் தகவல்களை மறைத்து வழக்கு தொடர்ந்துள்ளதாக தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்ததோடு வழக்கு தொடர்ந்தவர் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்தவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசலில் ஹைட்ரோ திட்டத்தை கைவிடக் கோரி அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் பி பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் மற்றும் பெண்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடக்க எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் மகாத்மா காந்தியின் உருவ பொம்மையை துப்பாக்கியால் சுட்ட பூஜா சகுன் பாண்டே என்ற பெண்மணியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இந்த விவகாரம் தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியின் ஆட்சி நடைபெற்ற போது இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சட்டவிரோதமாக மணல் குவாரிகள் செயல்பட்டது தொடர்பான விசாரணை நடைபெறவுள்ளது முதல்வராக இருந்த அகிலேஷ் யாதவ் மற்றும் அமைச்சராக இருந்த காயத்ரி பிரசாத் ஆகியோர் விசாரணை வளையத்திற்குள் வரவுள்ளனர் பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்தது தொடர்பாக பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பசுவின் கோமியத்தில் இருந்து வெளியாகும் நைட்ரஸ் ஆக்சைடு வாயு உலக வெப்பமய உலக வெப்பமயமாதலுக்கு காரணியாக அமைகிறது என்று சர்வதேச ஆய்வொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் சினிமா டிக்கெட் மதுபான விற்பனை வரி உயர்த்தப்பட்டுள்ளது ஆறரை கோடி இளைஞர்கள் வேலையில்லாமல் இருக்கிறார்கள் இது தேசிய பேரழிவு என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளார் தங்கள் நாட்டின் எண்ணெய் வளத்தை கைப்பற்ற அமெரிக்கா நினைக்கிறது என்று வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அவர் அதிபர் தன்னை கொலை செய்ய முயற்சி செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்காவில் கடும் பனிப்பொழிவை தொடர்ந்து வீசும் துருவ சுழல் காற்றினால் இதுவரை ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஒளியை விட அதிக வேகமாக அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் சூப்பர்சானிக் ஏவுகணையை சீனா மீண்டும் வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது அணு ஆயுத பெருக்கத்தை ஒழிக்கும் நடவடிக்கையில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என சீனா வலியுறுத்தியுள்ளது இஸ்லாமிய கடவுளின் பெயரை குறிக்கும் அரேபிய எழுத்து போன்ற ஒரு வடிவம் வரையப்பட்டுள்ள நைக்கி நிறுவன காலனி குறித்து இந்தோனேசிய முஸ்லிம்கள் தங்கள் கண்டனங்களை வெளிப்படுத்தியுள்ளனர் அமெரிக்காவின் கென்டகி மாகாணத்தில் உள்ள சுவாமி நாராயணர் கோவில் விஷமிகளால் சேதமாக்கப்பட்டுள்ளது இந்திய நிறுவனமான ஹீரோ உலக அளவில் தனது முதல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை ஜெர்மனியில் தொடங்குகிறது என அந்நிறுவனத்தின் தலைவர் பவன் முஞ்சல் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் போலி பல்கலைக்கழகம் செயல்பட்டது தொடர்பாக எட்டு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆறுநூறு இந்திய மாணவர்கள் நாடு கடத்தப்படும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் தொழில்நுட்ப உரிமையை கட்டாயமாக மாற்றுவது வெளிநாட்டு வர்த்தக நடைமுறைகளில் அரசாங்கத்தின் சட்ட விரோத தலையீடு ஆகியவற்றை தடை செய்யும் புதிய வெளிநாட்டு முதலீடு சட்டத்தை வரும் மார்ச் மாதத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற சீனா அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது உள்நாட்டு விவசாயிகளை பாதுகாக்கும் நோக்கில் பெரிய வெங்காய இறக்குமதியை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது மோடி அரசு இடைக்கால பட்ஜெட்டை மட்டுமே நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்கிறது இதனை இடைக்கால நிதி அமைச்சரும் ரயில்வே அமைச்சருமான பியூஷ் கோயல் தாக்கல் செய்ய உள்ளதாக நிதியமைச்சகம் உறுதி செய்துள்ளது நடப்பு நிதியாண்டில் அரசு நிர்ணயித்துள்ளபடி நிதி பற்றாக்குறை இலக்கு எட்டப்படும் என்று பாரத ஸ்டேட் வங்கி ஆராய்ச்சி பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தோனேசிய மகளிர் கால்பந்து அணியுடன் ஜகார்த்தாவில் நேற்று நடைபெற்ற நட்பு ரீதியிலான போட்டியில் இந்தியா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் அபாரமாக வெற்றி பெற்றது இந்திய வீராங்கனைகள் சஞ்சு மற்றும் டாங்மே கிரேஸ் ஆகியோர் கோல் அடித்தனர் டேவிஸ் கோப்பை டென்னிஸ் தகுதி சுற்றில் இந்தியா இத்தாலி அணிகள் மோதும் ஆட்டம் இன்று கொல்கத்தாவில் தொடங்குகிறது இந்திய அணிக்கு எதிரான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி சுற்றில் கத்தார் அணி நான்குக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை தோற்கடித்து முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி சாதனை படைத்துள்ளது திரைச்செய்திகள் கார்த்திக் ரசூல் பிரீத் சிங் நடிப்பில் ரஜத் ரவிசங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் தேவ் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்துள்ள இந்த படம் காதலர் தினமான பிப்ரவரி பதினான்கில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பொன்னியின் செல்வன் சரித்திர நாவல் வெப் சீரீஸாக உருவாகிறது தயாரிக்கிறார் ஒளிப்பதிவாளர் இயக்கியுள்ள டூலேட் படம் கடந்த வருடம் சிறந்த தமிழ் படமாக தேசிய விருது பெற்றது சர்வதேச பட விழாக்களில் கவனம் பெற்ற இந்த படம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று அன்று வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சந்தோஷ் ஸ்ரீராம் சுசீலா போன்றோர் இப்படத்தில் நடித்துள்ளனர் வெயிலோன்மெண்ட் சார்பில் ஆர் பரந்தாமன் விக்னேஷ் செல்வராஜன் விஜயகந்தசாமி இணைந்து தயாரிக்கும் படம் பேச்சு இதனை அறிமுக இயக்குநர் ராமச்சந்திரன் இயக்குகிறார் ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைக்கிறார் பார்த்திபன் ஒளிப்பதிவு செய்கிறார் இப்படத்தில் புதுமுகங்கள் நடிக்க உள்ளனர் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்